ம் பிரபித்தய தோற்றவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம பிரய்தனஸ் யோகிசுள்ஷ அனை தாதி பராம் பகவான் இன்லோகத்தோட யோகபிரஷ்டனுடைய கத்தியை பற்றி சொல்லி பூர்த்தி பண்ண போறார் பிரயத்னாத்து எதமானஹா யோகி தூங்கிறத நம்ம சேத்துக்கணும் தூ மேலும் பிரயத்னாத்து எத்தமான யோகி அதாவது ரொம்ப முயற்சி யதமானஹாலே முயற்சி பண்ணுறவன் அர்த்தம் பிரயத்னாத்து யத்தமானகான்னா மிகவும் முயற்சி பண்ணுற அந்த யோகியானவன் அதாவது ஜென்மாந்திரத்தில் ஏற்பட்ட அந்த சம்ஸ்காரம் அது இந்த ஜென்மாவில் அது வெளிப்படுகிறது சம்சுத்த கில்பிஷா சம்சுத்த கில்பிஷான்னு சொன்னால் அஜானத்தினால உண்டான எல்லா பிரதிபந்தமும் போயிடுறது அழுக்குகளை நம்ம நிறைய பிரிக்கிறது உண்டு விருப்பு வெறுப்பு அலபாயற தன்மை அப்புறம் வந்து அறியாமை சந்தேகம் தவறாக புரிந்து கொள்கிறதுலேருந்து விடுபட முடியாத தன்மை இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ராகத்வேஷம் விக்ஷேபம் ராகத்வேஷத்தை தான் மலம்னு சொல்லுவார்கள் அப்புறம் விக்ஷேபம் அக்ஞானம் சம்சயம் விபரியம் இதிலிருந்து விடுபட்டு விடுகிறான்னு அர்த்தம் அவனுக்கு ஏற்கனவே ஜன்மாந்தரத்தில் நல்ல சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கிறதுனால ஏற்கனவே சிரவண மரணங்கள்லாம் பண்ணி இருக்கிறதுனால கல்விஷாகனா எல்லா தோஷங்களும் நீங்கி நன்கு தூய்மை பெற்றவனாக சம்சுத்த கில்பிஷா அநேக ஜென்ம சம்சித்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்மனி ஜென்மனி கிஞ்சித் கிஞ்சித்து சம்ஸ்கார ஜாத்தம் உபசித்திய அப்படிங்கிறார் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணின புண்ணியந்தான் கடைசி ஜென்மாவில் அதிலேருந்து விடுபடுகிறான் அநேக ஜென்ம சம்சித்தா இந்த சம்ஸ்காரத்தினால நன்றாக சித்தி அடைஞ்சிட்றான் தரிசனம் நல்ல ஜான நிஷ்டை ததஹா அந்த ஞானத்தினால ஞான பலத்தினால சமய்தரிசனாத் ததஹான்னு சொன்னால் தத்தோயாதி பராம்கத்தி நல்ல ஞானபலம் ஏற்படுறதுனால பராம்கத்திம் மோக் கத்தியை அடைந்து விடுகிறான் அவனுக்கு மறுபடியும் வேறு கத்தி கிடையாது இது அதுக்கு பிறகு அவனுக்கு ஷரீர பிராப்திங்கிறது கிடையாது அந்த ஜீவன் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபமாக தன்னை உணர்ந்து கொண்டதுனால அவனுக்கு தெளிவாக அந்த அறிவு ஏற்பட்டத்தினால் அவனுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது மோக்ஷத்தை அவன் அடைந்து விடுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் ஆக இந்த யோகபிரஷ்ட கதி விசாரம் வந்து முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இருந்து நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் அமைஞ்சிருக்கிறது மொத்தம் ஒன்பது ஸ்லோகங்களில் இந்த கருத்துக்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த பொருளை நாம் கவனமா நன்றாக புரிந்து கொண்டு நாம் இந்த ஜென்மாவிலேயே உயர்ந்த உண்மையை உணர்ந்து ஜீவன் முக்தி சுகத்தை நன்றாக அனுபவிப்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் செய்யட்டும் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் ரெண்டும் யோகத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அடுத்த அத்தியாயத்துக்கு ஒரு முகவரியை கொடுத்து முடிக்கப் போகிறது அதை நாளைக்கு படிக்கலாம் பிரயத்னாதியதமான